வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பால்வினை நோய்களுக்கான முதலாவது மருத்துவ மையம் லண்டனில் உள்ள லாக் மருத்துவமனையில் நிறுவப்பட்டது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 குரோஷியா மேக்கடோனியா மேண்டெனிக்ரோ செர்பியா மற்றும் ஸ்லோவேனியா என ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கடல் சீற்றத்தின் காரணமாக நெதர்லாந்தில் ஆயிரத்தி எட்நூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குவாத்தமாலாவில் ஸ்பெயின் தூதரக முற்றுகையின் முப்பத்தி ஒன்பது பேர் உயிருடன் தீயிட்டு கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியத்தில் முதலாவது மெக்டொனால்டு உணவகம் மாஸ்கோவில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொழும்பு மத்திய வங்கியின் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் எண்பத்தி பேர் கொல்லப்பட்டு ஆயிரத்தி பேர் வரை படுகாயம் அடைந்தனர்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 விண்கலன் மூலம் ஹாம் என்ற மனித குரங்கு ரெட்ஸ்டோன் ராக்கெட் மூலம் புவி சுற்றுப்பாதையில் ஏவப்பட்டது பதினாறு நிமிடங்கள் முப்பத்தி ஒன்பது வினாடிகளின் பின் தர இறங்கியது ஆயிரத்தி ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று இதே ரஷ்யாவின் லூனா ஒன்பது என்ற விண்கலம்